சூரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்குள் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெற்று வரும் ஸ்ரீ மயூரகவியருளை செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு பன்னியாசத்தன் இன்றைய உபயோதாரர்களான வைஷால் வீதிய திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் என்று ஸ்லோகம் 24 நான்கு பார்க்கிறோம் நி சேஷா ஆஷாவபூர பிரபண குருகுண ஸ்லாகனீய ஸ்வரூபா பர்யாப்தம் நோதயாதோ अत्यन्तं तमसा वस्तुं தினகமசமயத்தானம்தமசமேக்கியோச்சிவோஸ் இந்தகத்திலே மயூரகவிவர்கள் மனிதனுடைய பேர் ஆசையையும் சூரியனுடைய ஒளியையும் கம்பேர் பண்ற மனிதனுடைய ஆசைகள் வீசி பரவுகின்றன பெரிய ஆளா வந்துடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு ஆனா அந்த ஆசைகள் முயற்சி முடிகிற வரைக்கும் இருக்கிறது இல்லை ஆரம்பிக்கிற போது ஒவ்வொருத்தனும் வாழ்க்கைய நான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைச்சு தான் ஆரம்பிக்கிறான் ஆனா வாழ்க்கை போராட்டத்தை அவன் சந்திக்கிற போது என்ன ஆகுது நாளாக நாளாக தோல்விகளை அவன் சந்திக்கிற போது அவன் மனம் திளர்வுறுகிற போது பெருசா ஆரம்பிச்சு சிரிசா முடிஞ்சு போகுது ஆனா சூரிய ஒளி அப்படி இல்லை உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் கூட அதனுடைய பிரகாசம் அதி ஜோதிமயமாகவே இருக்கிறது சாயங்கால வெயில கூட நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு மேல தாங்க முடியறதில்லை அந்த உஷ்ணம் அவ்வளவு வெப்பமா இருக்கு அப்போ மனிதனுடைய ஆசைகளை விட சூரியனுடைய ஒளி அதிக பிரகாசமானது அப்படிப்பட்ட சூரிய கதிர்கள் நிறைவேறாத உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வாழ்த்துகிறார் ஷா ஆஷான ஆசைகள் ஆசைங்கிற வார்த்தைகள் இருந்தா வருது தமிழ் சொல் வந்து விருப்பம் ஆசைகள் நிச்சேஷம்னா நிசேஷன்னா மிச்சம் இல்லாமல் ஒண்ணு விடாம உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற வல்லவன் ஆதவன் ஆசைகள் வந்து வானலாவ உயரும் வானமே எல்லையுமா ஸ்கை லிமிட் அப்படின்னா நீங்க ராக்கெட் இருக்கும் அப்போ எல்லையை தொடங்க நேற்று வசந்தன் கோ உரிமையாளர் வசந்தகுமார் ஒரு பேட்டி கொடுத்தார் பொதுகையில் அப்ப கேள்வி கேட்கிறாங்க உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு அப்ப சொல்ற வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய எந்த தொழிலதிபனும் யார் அந்த வசந்தகுமார் அப்படின்னு கேட்டு முதல்ல என்னை வந்து பாத்துட்டுதான் அப்புறம் இந்தியாவுக்குள்ள நுழையணும் அவ்வளவு பெரிய ஆளான ஆகணும்னு ஆசைப்படுறேன் கூட ஆசை இருக்குதான் இப்படி எல்லோருமே வானடாம ஆசைகளை வைத்திருக்கிறார்கள் அவை நிறைவேறுகின்றனவாங்கிறதான் கேள்வி சிலர் வாழ்க்கையின் இறுதி பகுதியில சொல்றாங்க நான் என்னனுமோ நினைச்சிருந்தேன் சார் என்னனவோ முயற்சி பண்ண ஒண்ணுமே நடக்கலையே ஒரு பத்து பர்சன்ட் கூட நடக்கலை எனக்கு லைஃப்ல அப்படின்னு ஒரு அறுபது ஏழு வயசுல சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம் அதனால இவர் சொல்ற மனமாற நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்றார் பாக்கி இல்லாமல் உங்கள் ஆசைகள் அனைத்தும் அவபூர அவ நிறைவேற்றுதல் சொல்ற அது யார் நிறைவேற்றுறதுன்னா சூரியனுக்கு அந்த ஆற்றல் இருக்கு சூரிய பகவான் மனசு வச்சான்னா சூரிய நாராயண பெருமாள் வந்து ஒருத்தனை தூக்கணும்னு நினைச்சிட்டான்னா இவன் எதிர்பார்த்ததுக்கு மேல ஐயோ நான் இவ்வளவு எதிர்பார்க்கலைங்க ரொம்ப உயரத்தில் கொண்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு உயரத்தில் கொண்டு வச்சிருவான் ஒரு சின்ன ஆசையா இருந்தாலும் சரி பெரிய ஆசையா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தசாபுக்தியை பொறுத்தவரை சில தசாபுக்தி நடக்கிற போது நம்ம ஆசைப்படுற சின்ன விஷயம்லாம் கூட நடக்கும் பெருசும் நடக்கும் சிறுசும் நடக்கும் ஒரு சூரிய தேசைய நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகத்துல சூரியன் பத்துல உட்கார்ந்துருக்கான் வியாழன் நாலுல இருந்து நேரில் பாக்குறான் அது ரொம்ப உச்சஸ்தானமா இருக்குன்னா அந்த ஆறு வருஷம் போடு போடுன்னு போடும் ரொம்ப அல்ப இந்த மல்லா குட்டையை விறகடுப்புல சுட்டு சாப்பிடணும்னு நீங்க நினைப்பீங்க அன்னைக்கு பார்த்து அந்த மாதிரி சுட்டு கொண்டு கொடுப்பான் சார் கிடைச்சது சாப்பிடுங்க என்னையாது காலையிலதான் இது சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சேன் யாரும் கொண்டு கொடுக்கலாம் என்னமோ தெரியலையே கடந்த மூணு வருஷமா நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சினிமா நான் பார்க்க முடியலைங்க நான் வெளியூருக்கு போயிட்டேன் அது மறுபடியும் என்னைக்கு வர போதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நவீனா தியேட்டர்ல இன்றைய பாருங்கள் அப்படின்னு இந்த படம் போட்டிருக்காண்டான்னு இது என்ன சின்ன சின்ன அபிலாஷைகளும் நிறைவேறது ஏன்னா தசாபக்தியை பொறுத்தது ஆனா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தீர்ந்து போச்சா அவள்தான் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இப்ப கிடக்கிற கிடையா என்னையா என்னமா அப்படி சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்றியான அதான் சக்கரம் சுழல்கிறது சரித்திரமானது மாறி மாறி ஏறி இறங்குகிறது ஆனா இந்த சூரிய பகவான் என்ன பண்றானா தான் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவனுக்கு எல்லா காலமும் எல்லா ஆசைகளும் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படுகின்றன அதான் நிசேஷ ஆஷாபோற எவ்வளவு மங்களமான வார்த்தைகள் மனநிறைந்த வார்த்தைகள் சூஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்றேன் அதாவது உண்மையிலேயே நாம எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிற நினைப்பு இல்லை இந்த கவிங்க அதாவது ஆசீர்வாதம் எல்லாரும் பண்ணிடுறாங்க தீர்க்க ஆயுஷ்மான் பவன்றான் சௌபாகியவான் பவன்றான் வித்யாவான் பவன்ரா மனசுக்குள்ள பார்த்தா ஏதோ சொல்லி வச்சா இவன் நாசமா போனா தேவையப்ப அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதி விஷய நியூ இயர்ஸ்பரஸ் நியூ இயர் அப்படின்றான் அது எதுக்குடாதான் இவன் பண்ண போற வில்லத்தனம் எல்லாம் மறையறதுக்கு முதல் அட்வான்ஸாக கிரீட்டிங் அனுப்பிச்சிருக்கா அப்படிலாம் செய்வனா சார் அப்படிங்கிறதுக்காக ஆனா இவர் என்ன சொல்றார் நிறைந்து ததும்பும் ஒரு உண்மையான மனித நேயத்தோடு வாழ்த்துகிறார் நிசேஷ ஆஷா வபூர யாக்கியவல் என்ன சொல்லியிருக்குதுன்னா ஒரு ராஜா இன்னொரு நாட்டை சண்டையிட்டு பிடிச்சான்னு சொன்ன அவன் அந்த நாட்டு மக்களுடைய மத விஷயத்திலேயோ ஆச்சார விஷயத்திலேயோ தலையிடக்கூடாது அவங்க அது சொந்த இஷ்டம் நீ வந்து புத்த மதத்தை சேர்ந்தவனா இருப்ப அவன் வந்து இந்து மதத்தை கடைபிடிக்கிறான் நீ போய் உன் மதத்தை திணிக்க கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா இது அவருடைய ஆத்மாவின் ஆசை போன ஜென்மத்துல இந்த ஆத்மா எவ்வளவு பாடுபட்டதோ இந்த மதத்துல வந்து பிறக்கணும்னு அதை போய் நீ எதுக்கு மாத்திர அதை மட்டும் செய்யக்கூடாது என்று யாக்கியவல் கீர் சொல்லுகிறார் எனவே தசரதன் போன்றோர் மற்ற நாட்டை பிடிச்சா தங்கள் மதத்தையோ ஆச்சாரத்தையோ கருத்தையோ யாருக்கும் திணித்ததில்லை ஏன்னா அவன் மனசில் இருக்கக்கூடிய சராசரி ஆசை இது நான் ஒரு இந்துவாய் பிறந்து இந்துவாய் வளர்ந்து இந்துவாய் சாக வேண்டும் என்று நினைச்சிருப்பான் அதை போய் கட்டாயப்படுத்துறாரு ஆட்சியை காட்டி கருத்துக்களை திணிக்காதே யாஜ் வலிக்கிறார் ஆனா இந்த இஸ்லாமும் கிறிஸ்துவும் தான் ஆட்சியை காட்டி மத மாற்றத்தை இந்து ராஜா ஒரு நாளும் அதை செய்ததில்லை ஏன்னா இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே அடித்தளத்திலே உறங்கக்கூடிய அபிலாஷைகள் ஒரு அன்பர் மேல்நாட்டிலிருந்து எழுதுறார் இந்து மதத்தை கேலி பண்ணி பரிகாசம் பண்ணி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க சார் எனக்கு கோபம் தான் ஒருதே தவிர பதில் வரமாட்டேங்குது என்ன சொல்றதுன்னு தெரியல அப்போ எனக்கு யாராவது அது என்னது காட்டுது நாம இந்த மதத்துல பிறந்திருக்கிறோம் பரம்பரையில பிறந்திருக்கிறோம் நமக்கு வந்து நம்முடைய கருத்துக்களை டிபெண்ட் பண்ணிக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி நமக்கு வரணுங்கிற ஆசை அதனால இங்க சூரிய பகவான் என்ன பண்றானா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆசைகளை பூர்த்தி பண்றான் அபூர பிரபண பிரபணன ஈடுபாடு அதாவது இந்த பக்தர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுல அவருக்கு ஈடுபாடா ஈடுபாடுன்னு ஒரு பெண்டப்பான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவான் எப்படியாவது அதை நிறைவேற்றி வைக்கணும் ஒருத்தர் சொல்லிட்ட எனக்கு வந்து இந்த சினிமா நடிகை ராதிகா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த அப்பா வந்து மகமேல ரொம்ப உயிரை வச்சிருக்கிறான் அவர் என்ன பண்ணார் ஊர்வரம் அலைகிறாரு அலைஞ்சு கொஞ்சமாவது அசப்புல ராதிகா மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்து கட்டி வைக்கிறாரு அப்போ அந்த தீவிரம் இருக்கு அதுக்குதான் வந்து பிரபணங்கிறது அதாவது ஒரு இன்னொருவருடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பதற்கு தீவிரமான ஒரு முனைப்பு இருக்கு இல்லையா அந்த முனைப்புக்குதான் பிரபணங்கிறது பிரபண குரு குண ஸ்லாகனீய ஸ்வரூபா குரு குண ஸ்லாகனீய ஸ்வரூபா அப்படின்னா இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு குரு குண என்றால் மிக உயர்ந்த குணம் ஸ்லாகனீயன்னா புகழத்தக்கது ஸ்வரூபா வடிவம் உள்ள அதாவது இப்படி பக்தர்களுடைய சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான துடிப்பு முனைப்பு உள்ள உயர்ந்த குணமுள்ள புகழத்தக்க அந்த சூரிய பகவானுடைய ஸ்வரூபம்னு சொல்றது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னடா அப்படின்னு சொன்ன குணங்கிறதுக்கு சிறியன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல வளைந்திருக்கும் வில்லுக்கு குண குணிபான் அது மாதிரி நம்ம ஆசையெல்லாம் சிறுசாகும்படியாக அவனுடைய வரம் பெருசா இருக்குமா அப்படி கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆசைகள் தோற்று போகின்றன ஆனால் விண்வெளியிலே ஆதவனுடைய ஒளி வீச்சு ஒரு நாளும் ஒரு மாற்று குறைவதில்லை குரு குண ஸ்லாகனீய அப்ப அந்த குரு குணங்கிறதுக்கு குருங்கிற வார்த்தைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப பாடம் சொல்லி கொடுக்கிற குரு இல்லை குருங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் அர்த்தம் என்னன்னா பெரியன்னு அர்த்தம் இப்ப நம்மளோட வயசு ஒருத்தர் பெரியவராக இருந்தால் அவர் குரு நம்மளை விட ஞானத்தில் ஒருத்தர் பெரியவர்தான் குருங்கிற வார்த்தை சித்தப்பா ஆசிரியர்கள் வணக்கத்திற்குரிய எல்லாரும் அடங்குவார்கள் குருங்கிற அப்போ நீங்க பாட்டு கண்மூடியா கண்மூடித்தனமா குரு ஆசிரியர்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தம் வராது சிந்திச்சு இது பாரத குட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா வியாசர் பிள்ளையார வந்து மகாபாரதம் எழுதும்படி சொன்னாரா அப்போ வந்து இவர் டிக்டேட் பண்ணும்போது டிக்டேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவர் எழுதிட்டு ம் அப்படிங்கிறாராம் இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத முத கொண்டு அவர் கண்டுபிடிச்சி முன்கூட்டி அட்வான்ஸ் ஆகி எழுதி இன்னும் வேகமாக சொல்லும் ஐயா இவ்வளோ ஸ்லோவா சொன்னால் அதை எழுதுறதுக்கு வேற எத்தனையோ ஸ்டெனோ இருக்கான் ஊரில் நான் தானே வரணும் அதுக்கு அப்படின்றார் அப்போ வியாசர் பார்த்தாராம் சரி ஓய் இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு ஒப்பந்தம் என்னன்னா நான் சொல்ற ஸ்லோகத்துக்கு இனிமேல் அர்த்தம் ஒழுக்க புரிஞ்சாலே ஒளி எனக்கு எழுதப்படாது அர்த்தம் புரிஞ்சு புரிஞ்சு எழுதணும் அப்படின்னு உனே பிள்ளையார் பார்த்தாரா எனக்கு தெரியாத என்ன சொல்லிட்டு போயிரு பாபம் அப்படின்னு சவால ஏத்துக்கிட்டார் அப்ப அவர் என்ன பண்ணா எப்பெல்லாம் இவர் எழுதுற ஸ்லோகத்தை அவர் வேகமா முடிக்கிற மாதிரி தெரியுதோ அப்ப கஷ்டமான சில ஸ்லோகங்களை சொல்லுவாராம் அப்ப பிள்ளையார் என்ன இருந்தாலும் அவர் சிவனுடைய புத்திரன் அல்லவா அவர் கண்டுபிடிச்சிருவார் ஆனா கொஞ்ச நேரம் மண்டியை சொல்லிட்டு கண்டுபிடிப்பாரு அதுக்குள்ள இவர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லிடுவார் அந்த மாதிரி வைக்கப்பட்ட ஸ்லோகங்களுக்கு பாரத குட்டு ஸ்லோகங்கள்னு வேறு குட்டுன்னா ரகசியம்னு அர்த்தம் இப்போ கூட சொல்லுவாங்க குட்டு வெளிப்பட்டு போச்சுன்னு சொல்றாங்கல்ல இவன் குட்டு வெளிப்பட்டு போச்சு கேட்ட அப்படி பாரத குட்டு ஸ்லோகம் ஒண்ணு ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்றேன் என்ன அப்படின்னா விராட பருவம் அதாவது பாண்டவர்கள் மாறு வேஷமாக பண்ணுகிறார்கள் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் முடிய போற நேரத்துல அவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் என்பதை எப்படியோ கண்டுபிடித்து விடுகிறான் துரியோதனன் எதை வச்சு கண்டுபிடிக்கிறான்னா அந்த விராட தேசத்துல அந்த ஒரு வருஷமும் நல்லா மழை பெய்யுது மக்களுக்கு நோய் இல்லை சந்தோஷமா இருக்கிறாங்க அப்ப இந்த அஞ்சு பேர் அங்க இருக்கிறானுங்கன்னு அர்த்தம் இவங்க இருக்கிற இடத்துல நோய் இருக்காது இவங்க இருக்கிற இடத்துல இருக்கும் அதை கண்டுபிடிச்சா அப்போ அவர்கள் மாறு வேஷத்தில் இருக்கிறார்கள் அவர்களை வெளியே கொணர வேண்டும் அதுக்கு என்னடா வழின்னா விராட தேசத்து பசுக்களை கவர்வோம் என்று விராட தேசத்து பசுக்களை துரோணரும் பீஷ்மரும் துரியோதனனும் கவர்கிறார்கள் பசுக்களை எப்பவுமே அந்த காலத்துல அந்தந்த நகரத்தினுடைய வெளிப்பகுதியில தான் இருக்கும் ஆயர்சேரின் அதனாலதான் கம்ச மகாராஜா வந்து தன்னுடைய நாட்டு பசுக்களை ஆயர் சேரியில வச்சு நந்தகோபனை அதுக்கு வந்து ஹெட்டா போட்டிருந்தான் இங்க இருந்துதான் நெய் பாலெல்லாம் போகும் அவனுக்கு பசுக்களை கவர்ந்தார்கள் இந்த பசுக்களை நாம கவர்ற போது இதை மீட்கிறதுக்கு எப்படி அவன் வருவான்டர்கள் வருவார்கள் அர்ஜுனன் பெண் விடத்துல இருக்கான் பிரகன் அப்படிங்கிற வேஷத்துல இருக்கிறான் நாட்டியம் சொல்லி கொடுக்கக்கூடிய பெண் வேஷத்துல இருக்கிறான் அவன் தேரோட்டியா இருந்து கொண்டு விராண ராஜகுமாரனை பின்னால உட்கார வச்சுக்கிட்டு உத்தரனை வந்து பசுக்களை மீட்க வருகிறான் அவனுக்கு நடுங்குது இந்த திரோணர் வாங்கிக்கலாம் இவனர்களோட சண்டை போடுறதுக்கு நம்மால முடியாது என்றான் அப்ப பெண் வயசத்தில் இருந்த அர்ஜுனன் என்ன சொல்றான் பெண்ணா இருக்கிறான் தவிர அவனுடைய வீரம் போச்சா அவன் உடனே வில்லெடுத்து நான் பாக்கிறேன் பாரு ஒரு கையின்னு சொல்லி அத்தனை பேரையும் தோக்கடிச்சு அந்த பசுக்களை மீட்கிறான் அந்த நேரத்தில் இந்த துரோணர் பீஷ்மரை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்றோகம் நதிஜலம் என்னடா நதிஜலம் ஆற்று நீர் இது உங்களுக்கே தெரியும் நதிஜலம் கேசவநாரினா கேசவனுடைய பெண் நாரின்னா பெண்ணு கேத்து அடையாளம் ஆற்று நீர் கேசவனுடைய பெண்ணின் அடையாளம் வருது இங்கே கேசவன் எங்க இருக்கான் பெண் எங்க இருக்கு அடையாளம் எங்க இருக்கு நதிஜலத்துக்கு என்ன வேலை அப்படி ஒரு ஸ்லோகத்தை எழுதி விட்டார் பிள்ளையாரு டக்குனு பேனவர்களை வச்சுட்டாரு பேனாங்கிறது என்ன அவர் கொம்பு தானே ஒரு கொம்பை ஒடிச்சுதானே அவர் எழுதுறாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு என்னடா நதிஜலம்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு அவருக்கு போல்லப்படுது என்னடான இது நதிஜலம் இல்ல நதிஜ நதியாகிய கங்கைக்கு பிறந்தவனே யாரு பீஷ்மர் பீஷ்மரை பார்த்து துரோணர் சொல்றாரு நதிஜ நதிக்கு பிறந்தவரே அங்க நதி ஜெல்ல லம் மிஞ்சுதான் அடுத்த கேசவநாரின்னு இருக்குதா இந்த லம்மை வந்து சேருங்க லங்கேச லங்கேசன ராவணன் லங்கையனுடைய அரசனாகிய ராவணன் லங்கேச கேசவ நாரியில கேச ரெண்டையும் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து வணாரி மிஞ்சுதான் வணாரினா என்னடா வனத்தை அழித்தவன் ராவணனுடைய வனத்தை அழித்தவன் யாரு ஆஞ்சநேயர் அசோகவனம் கேது அப்படின்னா கொடி அர்ஜுனனுடைய தேர்வை மேல அனுமனுடைய கொடி இருக்கு அப்போ இது வந்திருக்கிறது அர்ஜுனன் தான் ஆஞ்சநேயர் மறைமுகமாக அங்கு கொடியில் இருக்கிறார் இலங்கையினுடைய அசோகவனத்தை அழித்த ஆஞ்சநேயருடைய படத்தை தாங்கிய கொடி இருக்கிறது அதை பார் நதி கங்கைக்கு பிறந்த பீஷ்மரே அப்படின்றான் இது பார்த்தா எப்படி தெரியுது நதிஜலம் கேசவநாரி கேது அப்படின்னு சம்பந்தா சம்பந்தம் இல்லை இதே இந்த ஸ்லோகத்தை நான் முழுக்க முடிச்சேன்னா இன்னும் தமாஷான வருது அதை முடிச்சேன்னா இன்னைக்கு இந்த ஸ்லோகம் முடிக்க முடியாது அதனால பாக்கி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் பாரத குட்டுங்கிறது இப்படி பத்து பாட்டுக்கு ஒரு குட்டு வச்சுக்கிட்டே போனாராம் அதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு நூலாக போட்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது சம்ஸ்கிருத வேணும் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் பல இடங்களில் சம்ஸ்கிருதத்தை இலவசமாக சொல்லி தர்றாங்க போய் கொஞ்சம் ஜாயின் பண்ணி படிக்கும் நிசேஷ ஆஷா அபூர பிரவண குரு குண ஸ்லாகனீய சொரூபா ஸ்லாகினீயன புகழத்தக்க பிரீசுர்த்தி ஸ்வரூபான குணமுள்ள வடிவம் அதாவது அனைவராலும் புகழத்தக்க வடிவம் உள்ளவன் அது என்ன புகழத்தக்க குணம் என்றால் பக்தர் அனைவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய குணம் அந்த மாதிரி வடிவம் உள்ளவன் ஸ்வரூபா தன் வடிவம் உள்ளவன் பரியாப்தம் பரியாப்தம்னா போதியேன்னு அர்த்தம் ந உதையாதோ தினகம சமய உபப்ளவே அப்படி உன்ன தெய்வ அதாவது நோதையாதவங்கிறத எப்படி பிரிக்கணும்னா நன்னு பிரிச்சு உதயாதோ உதயாதவுன்னா உதைக்கின்ற காலத்திலே அந்த நங்கிறது குறைவதில்லைங்கிறத நெகட்டிவ் சொல்லக்கூடிய அது பின்னாடி சேக்கணும் தினகம சமயம்னா தினகமன தினகமன நாள் போய்விட்டதுன்னு அர்த்தம் மாலை பொழுது அஸ்தமன நேரம் தினகமய சமய உப்பிளவே உப்பப்பிளவேன விபத்துன்னு அர்த்தம் ஆனால் இங்கே வந்து அஸ்தமனம் அதாவது உதிக்கும் சூரியன் இன்னும் அதிகமாக வெளிச்சம் அடைஞ்சிருக்க மாட்டான் இல்லையா பாலசூரியன் இளஞ்சூரியன் அந்த நேரத்தில் கூட அவனுக்கு நிறைய வெளிச்சம் இருக்கு அஸ்தமன சூரியன் மறைய போகிறவன் அப்போ கூட அவனுடைய வெளிச்சம் நிறைய இருக்கு நீங்கள் மார்னிங் லைட்லையும் ஈவினிங் லைட்லேயும் பாக்ஸ் கேமராவில் படம் பிடிக்கலாம் தெளிவாக அவ்வளவு வெளிச்சம் அது கொடுக்குது அப் அவ்வளவு பர்யாப்தம் என்றால் போதிய போதுமான இனஃப்ங்கிறது இது எதுக்கு இந்த பரியாப்தங்கிற வார்த்தையை சொல்கிறாருன்னா முதல் வரியில் சொல்லிட்டார் வளரும் பேராசைகளை நிறைவேற்றி வைக்கிறவன் அப்படின்ட்டு ரெண்டாவது வரியில் சொல்கிறார் போதுமான வெளிச்சம் உள்ளவன் அப்படின்ட்டு அதில் என்னடா சொல்கிறாருன்னா முதல்ல உங்களுக்கு போதுங்கிற மனசு வரணும் வளரும் ஆசைக்கு அளவு அந்த காலத்தில் நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே போவீங்க இந்திரன் தினம் எனக்கு செருப்பு தொடச்சி விடணுங்க அந்த மாதிரி ஒரு பதவியில் நான் போய் உக்காரணும் நவகிரகங்கள் விசிறி வீசணும் என்னமோ ராவணன் நவகிரகங்களை கீழே போட்டு மிதிச்சு ஏறினான் நாமே அவனுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியமா எனக்கு இருக்கப்படாதா அப்படின்னு நீங்க வந்து சூரிய நாராயண வரம் கேட்டீங்கன்னா அப்ப சூரிய என்ன மனசுல சொல்லுவார் அப்படின்னு ஆசை இருக்க வேண்டியதுதான் ஆனால் கொஞ்சமாவது போதுங்கிற மனப்பான்மை வேணும் போதுங்கிற மனப்பான் நம்ம வர்றது ரொம்ப கஷ்டம் அது வந்துட்டா விட பெரிய அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இல்லை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து நான் பொன் செய்யும் மருந்துன்னா என்னன்னா அவன் அலையிறான் பொன் செய்யும் மருந்துக்காக அதாவது ரசவாதம் என்னமோ ஒரு ஜாமான் இருக்குதான் அதை வச்சு ஒரு ஜாமனை தொட்டிங்கன்னா தங்கமா மாறிடுமாவே அது ஒண்ணு கிடைச்சா போதுங்க எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாங்க அப்படின்னா அதை விட பேராசை வேற என்ன இருக்கு அது எதுக்காக நீ கேட்குற தொட்டதெல்லாம் பொண்ணாக்கிட்டு இருப்ப அதுக்குதானே அதனால சிறந்த வரம் பொன் பொன் செய்ய மருந்து ரசவாதம் எதிரான உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறத நிம்மதியா வாழக்கூடிய சாணக்கியன் சந்திரகுப்த மௌரியன சிம்மாசனத்துல உட்கார வச்சான் உக்கார வச்சோடனே ஜனங்கள் நினைச்சாங்க இந்த சாணக்கியன் பாருடா இவனாலதான் சந்திரகுப்த மௌரிய பதவியில உட்கார்ந்துருக்கான் அதனால நிச்சயமா அவனுடைய கஜானம் உறிஞ்சுவான் அவனை கைப்பாவை ஆக்கி இவன் தன் நன்மையெல்லாம் அனுபவிச்சுக்க போறான்னு சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா சாணக்கி என்ன பண்ணான் தெரியுமா அந்த அரண்மனைக்கு பக்கத்துல கூட இல்லை தூரத்துல ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிக்கிட்டு தினம் கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டோம் தான் கடைசி வரைக்கும் இந்த சந்திரகுப்த மரியன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் நீங்க அரண்மனையில் வந்து இருங்க உங்களுக்கு பட்டுத்தாரேன் படுக்க தரேன் லட்டுத்தாரேன் அது தரேன் இது தர வேண்டாம் நான் உன்னை பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் முடிஞ்சு போய் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு ஆசை இல்லை எனக்கு ஆசை இருக்குமான நான் படித்த வேதத்துக்கு அர்த்தம் இல்லை நாலு வேதம் படிச்சவன் நானு சாஸ்திரங்கள்லாம் படிச்சவன் வேதம் என்ன சொல்லுது போதும் என்ற மனசோடு குறைந்த தேவைகளோடு வாழ்கிறவன் தான் அறிவாளிய ஞானே நீ அரண்மனைக்கு ஆசைப்பட்ட அரியாசனத்துக்கு ஆசைப்பட்ட நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன் எனக்கு அது தேவையில்லை என்று கடைசி வரை அப்படித்தான் வாழ்ந்தான் வசிஷ்டர் ரகுவன்சதராஜாவில் அத்தனை பேருக்கும் கொலகுரு தான் ஆனா அவருக்கு குடிசையில தான் வாழ்ந்தார் காட்டுல அவருக்கு அரண்மனையில காட்டேன்னு சொன்னான் தசரதன் முடியாதுட்டார் அரண்மனை வசதிகள் ஒன்று கூட அவர் அனுபவிக்கவில்லை அவர் சாப்பிட்டது தொன்னையில தான் அவர் இருந்தது குடிசையில் தான் அவர் கட்டி இருந்தது மரபுரி தான் குடித்தது கஞ்சிதான் இப்படிதான் அவர் வாழ்ந்தார் இந்த ராஜா வந்து அவருடைய கன்சல்டேஷன் பண்ணுன்னா ராஜா அவரை தேடி போவானே தவிர இவர் இங்க அரண்மனையில உட்காந்துக்கிட்டு அவனை ஆட்டி வைக்கிறது எல்லாம் கிடையாது அதான் அந்த காலத்து நிலைமை அப்படி இருந்தது அப்ப அந்த போதும் என்ற மனம் வந்துருச்சுன்னா உங்களை போல ஒரு ஹாப்பியான ஆளை பார்க்க முடியுமா ஒரு முறை வந்து ஒரு கோவில் அர்ச்சகரை சந்திச்சேன் முகம் பாத்தீங்கன்னா அப்படி சிற்பம் மாதிரி இருந்தது மூக்கு முழு அவ்வளவு லட்சணமா இருக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு சாமுதிரிகா சாஸ்திரப்படி முகம் இப்படி இருந்ததுன்னா பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி இருக்கு சரி அவரை போய் விசாரிக்கலாமே சுவாமி நீங்க சொந்தமா எத்தனை வீடு வச்சிருக்கிறீங்க ஒரு வீடு கூட இல்லைங்க கோவில் வீடுன்னு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அதுக்கு மாசம் மாதம் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் சாப்பாடு என்னங்க கோவிலில் கிடைக்கிற தளிகைதான் புளியோதரை தயிர் சாதம் அவ்வளோதான் துணிமணி என்னங்க வருஷம் ஒரு ஜோடி சோமன் ஜோடி கொடுத்துருவாங்க அதுதாங்க துவைச்சு துவைச்சு கட்டிக்கிறேன் என்ன சாமி இப்படி சொல்றீங்க சாமுதிரிகா சாஸ்திரப்படி உங்கள் மாதிரி முகம் இருந்தால் பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லி இருக்குது அதுக்கு அவர் சொல்றாரு ஆமாம் அது உண்மைதான் நான் பெரிய அதிர்ஷ்டத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அப்படின்னா எனக்கு இது கிடைச்சா போதும் கடைசி வரைக்கும் இது கிடைச்சா போதும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இதுதான் பெரிய அதிர்ஷ்டமா தெரியுது அப்படின்னு இப்போ நம்மளில் ஒருவரை கொண்டு போய் அந்த மாதிரி உட்கார வச்சு உங்களுக்கு வருஷம் ரெண்டு வேட்டி புளியோதலை தத்தியானம் கோயில் வீட்டில் இருக்கணும் இருப்பமா முண்டக மாதிரி அதனால முகம் லட்சணமா இருக்குதுனா முதல்ல அவருடைய அபிலாஷை என்னன்னு பார்க்கணும் அவருடைய மனசுல எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்க்கணும் அது அவருக்கு திருப்தியா கிடைக்கிதுன்னு அர்த்தம் அதான் சொல்ற பரியாப்தம் போதும் என்கிற அளவு உதயாதோ உதிக்கின்ற காலத்திலும் தினகம சமய மாலை பொழுதிலும் அஸ்தமன காலத்திலும் உபப்ளவே உபப்ளவேங்கிறதுக்கு சாதாரணமா விபத்து ஆக்சிடென்ட்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து அஸ்தமனம்னு வச்சுக்கலாம் சூரியன் மறைவது ஒரு அ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குதான் ஒரு சோகமான ஒரு சம்பவமா அதனால உப பிளவே அப்படிங்கிறாரு ரெண்டு அர்த்தம் உண்டதுக்கு அஸ்தமனம் என்று அர்த்தம் அடுத்த ஆல வந்து ஒரு ஆபத்துன்னு அர்த்தம் அஸ்தமனமே இங்கே விபத்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி இரண்டு அர்த்தமுள்ள ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள் மூன்று பொருள் பொருள் இருக்கிற போது அது எல்லாத்தையுமே நம்ம எல்லா மொழியிலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லயும் சரி சம்ஸ்கிருதத்திலையும் சரி இந்த சரி அது நல்லது காளிதாசனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் பெரிய மாபெரும் கவிஞன் தெய்வ கவி பவபூதினு சொல்லி ஒரு புலவன் இருந்தான் காளிதாசனுடைய சமகாலத்தவன் இந்த பவபூதி உத்தரதாம சரித்தான் எழுதினா உத்தரராமச்சரித்தம்னா ராமாயணத்தினுடைய உத்தரகாண்டம் அந்த உத்தரகாண்டத்தை அழகான சஸ்கிருதத்தில் எழுதினா எழுதின பிறகு இதை வந்து அப்ரூவலுக்காக காளிதாசன் கிட்ட படிச்சு காட்டணும் அவன் சரின்னு சொல்லிட்டான்னா ராஜாட்ட போய் அரங்கேற்ற பண்ணியறலான்னு சொல்லி அதை வீட்டுக்கு எடுத்துக்கிறான் காளிதாசன் அப்ப அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துருக்கான அவனுக்கு இஷ்டமான ஒரு ஆசை நாயகி பெண் வந்து அவனுக்கு தாம்பூலம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறான் வெத்தில பார்த்தோம் வாருங்கள் பகுபூதியாரேன் உங்க ஆசீர்வாதம் வேணும் ஒரு நூல் எழுதி இருக்கிறேன் அதை நான் படிச்சு காட்டுறேன் நீங்க சரியானு சொல்லணும் உன்னு படியுமே அப்படின்னு படிக்கிறார் காளிதாசன் இந்த தாம்பூலம் போட்டுக்கிட்டே கேட்டுருக்கான் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா ரேவம் அப்படின்னு வருதே அதாவது ராத்திரியிலேயே அப்படின்னு வருது அங்க ராத்திரி ரேவ அப்படின்னு சொன்னா போதும் ராத்திரி ரேவம் அந்த இம் தேவை இல்லைன்னு காளிதாசன் நினைக்கிறான் அந்த ஒற்றழுத்தை நீக்கிட்டா தேவையில் நினைக்கிறான் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற பொம்பளைக்கு எதிரில் அந்த பவபூதி நீ பண்ணது தப்புன்னு சொன்னால் அந்தால நோஸ்கட் பண்ண மாதிரி ஆயிடுது அதனால சாதுரியமா அவருடைய பேச்சையும் திருத்தனும் அதே சமயத்தில் இந்த பொண்ணு திரும்ப அவர் மூக்கர்த்தம் மாதிரி இருக்கப்படாது அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணினான் இவள் வெத்தலை பார்க்க மடிச்சு கொடுக்குறாள் இல்லையா இவளை பார்த்து சொல்லிக்கிட்டே அந்த பவுபூதியை ஓரக்கண்ணால சுண்ணம் ஜாஸ்தி அப்படின்ன சுண்ணம் ஜாஸ்தி அப்படின்னா சுண்ணம்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று சுண்ணாம்பு வெத்தலைக்கு சுண்ணாம்பு நீ ஜாஸ்தி கொடுத்துட்டேன்னு அர்த்தம் சுண்ணமுங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒற்றழுத்துன்னு அர்த்தம் உண்டு சுண்ணம் ஜாஸ்தி அப்படின்னு இவளை சொல்லிட்டு அவனை பார்த்தான் அவ உடனே இப்படி தலையரசிக்கிட்டு டக்குனா அடிச்சு விட்டான் இவளுக்கு அது தெரியாது இது நம்மளதான் குறைச்ச சொல்லாதும் சரி இனிமே குறைச்சி சுண்ணாம்பு போடுறேன் நான் அப்படின்னு குறைச்சி சுண்ணாம்பு கொடுத்தான் இது வந்து சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு சுவையான இலக்கிய சம்ப சம்பவம் இந்த சுண்ணம்புங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குதுங்கிறது பவபூதிக்கு தெரிஞ்சதுனால ஒரு பிரச்சனை எவ்வளவு லாபமா தீர்க்கப்பட்டது இவளுக்கு அது தெரியாததுனால நடந்தது என்னன்னே தெரியாம அவன் பாட்டுக்கு தாமரம் முடிச்சு அதனால் எப்போவுமே ஒரு சொல்லுக்கு இரு பொருள் மூன்று பொருள் இருக்குமானால் அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு பல சந்தர்ப்பங்களில் நமக்கே உதவும் நமக்கு வேண்டாத விருந்தினர் வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு இடிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி இரு பொருளில் ஒரு சொல் சொல்லி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் நமக்கு ஒன்று தான் தெரியும்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை தான் இங்கே உபப்ளவே அப்படிங்கிறதுக்கு விபத்து காலம் என்ற அர்த்தம் அஸ்தமன காலம் என்ற அர்த்தம் அப்படி உன்னதைவை உன்னதமுங்கிறதுக்கு உயர்வு மே அர்த்தம் இந்த இடத்துல என்னடா அதிகம்ங்கிற அர்த்தம் அதாவது சூரியனுடைய கதிர்கள் அதிக பிரகாசமாகவே இருக்கின்றன உன்னதமாகவே இருக்கின்றன அர்த்தம் இப்போ ஒரு ஒரு சாதனை உன்னதமா உயர்வா இருந்தா ரொம்ப உன்னதமான ஒரு சாதனை இப்போ தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோவில் கோபுரம் ரொம்ப மகா உன்னதமா இருக்கிறது அப்படின்றான் இந்த காவிரியில கல்லணை கட்டிருக்கிறானே அந்த கல்லணையர் மகா உன்னதமானது உலகத்துல நம்பர் ஒன் இன்னைக்கு சொல்றாங்க காரணம் என்னடானா எந்த ரெண்டு கல்லுக்கு இடையிலையும் பூசும் சார்ந்து இல்லை நீங்கள் இன்னைக்கு இன்ஜினியர்லாம் கட்டுறாங்களே டேமு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில் சுண்ணாம்போ சிமெண்டோ போட்டு தான் கட்டுறான் கல்லணை போய் பாருங்கள் எந்த ரெண்டு கல்லுக்கு பூசும் சாந்து இல்லை இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் கரெக்டாக இசைவாக வெட்டி எப்படி ஃபிட்டப் பண்ணால் போய் கச்சின்னு உக்காருமோ அந்த மாதிரி செதுக்கி அத்தனை கற்களையும் வச்சு அடிக்கிறேன் ஏன் அப்படி செஞ்சான் அப்படின்னா அந்த பூசும் சாந்து வைக்கிற போது அது சுண்ணாம்பா இருந்தாலும் சரி என்ன கலவையாக இருந்தாலும் ஒரு ஐநூறு ஆண்டு உடனே அது கரைய ஆரம்பிக்கணும் உடனே கிடையாது வெறும் கல் மேலே கல் வச்சு எடுக்கிற போது திறமிட்டு மாதிரி அது எத்தனை வருஷத்துக்கு நிற்கும் இப்போ ஏறக்குறைய ஒரு செஞ்சுரி ஆகி போச்சுன்னு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னமும் கல்லணி நிற்குது நிலைச்சி நிற்குது ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால கட்டின நம்ம நம்ம காலத்து டேம் எல்லாம் அதுக்குள்ளே வந்து நம்ம ரீமாடல் பண்ணணுங்க அதை இடிங்கியா கொள்ளுங்க எத்தனை பாலத்தை இடிச்சிடுச்சு கட்டுறாங்க இப்போ அது மாதிரி உன்னதமானது உன்னதமாக மிக அர்த்தம் உன்னதமான சாதனையை சொல்றது பழக்கம் இங்கே உன்னதம் என்ற சொல் சூரியனுடைய கதிர்கள் மிக பிரகாசமாக விளங்குகின்றன என்ற அர்த்தத்திலே இருக்குது பரியாப்தம் நோதயாதோ தினகம சமயோ உபப்ளவே அப்பி உன்னதைவ அடுத்த அத்தியந்தம் யான் அபிஜ்யா க்ஷணமபி தமசா சாகமேகத்திரம் அத்தியம்னா மிகவும் யா அறங்க ய அப்படிங்கறதும் அனபிக்யாங்கிறது சேர்ந்து யானபிக்யான்னு வருது அதாவது எந்த சூரியனுடைய கதிர்கள் அப்படி சேர்க்குதோ அது உங்களை காக்கட்டும் யா முதல்ல போட்டிருக்க யா அனபிக்யா அனபிக்யா என்றால் அறிவதில்லைன்னு அர்த்தம் அதாவது எது அறிவதில்லை என்றால் இந்த சூரியன் வந்து இருட்டோடு சனப்பொழுது கூட இருப்பதை அறியமாட்டான் அதாவது இருளோடு அவனுக்கு உடன் உரைதல் என்பது இல்லை ஒரு கணம் கூட சூரியன் இருட்டோட வாழ்ந்ததில்லை எப்பவுமே அவன் அப்படிங்கிறதுக்கு அனபிக்யா அறிய மாட்டாத அப்படின்னு சொல்றது அதாவது அறிதல் அப்படிங்கிறத பல அர்த்தத்தில் என்னன்னா மனசால உணர்தல் ஒரு அனுபவத்தை அடைதல் இது எல்லாத்துக்குமே அறிதல்ங்கிறதான் பேரு இப்போ இந்த இருள் என்பதோடு நான் உடன் உரைந்தேன் என்ற ஒரு அனுபவத்தை அவன் ஒரு நாளும் அறிந்ததில்லை ஒரு பாவமான சிந்தனையை அவன் மனத்திலே ஒரு நாளும் அறிந்ததில்லை அப்படி வரும் சாகுந்தல ஒரு காட்சி என்னடா துஷியந்தன் முதன் சகுந்தலையை பார்க்கிறான் சகுந்தலை கண்ம மகரிஷியினுடைய மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள் சகுந்தலையை பார்த்தவொன்னே துஷியந்தனுக்கு அவன் மேல ஆசை வந்திருக்கு ஆனா அவனுக்கு பகீர்னருக்கு என்னன்னா இந்த சகுந்தலை கண்ம மகரிஷியனுடைய மகள் அப்படின்னா பிராமண பொண்ணு இவன் சத்திரியன் சத்திரியன் தன்னுடைய வருணத்தை விட உயர்ந்த வருணமாகிய பிராமண வர்ண பெண்ணை ஆசைப்பட்டது தப்பு அப்போ தப்பான எண்ணம் என் மனசுல ஏற்படுதா அது ஏற்படாதே என் மனசு எப்போவுமே சரியான விஷயங்களுக்கு தான் ஆசைப்படும் தப்பான விஷயங்களுக்கு ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை என் மனசு கோளாரா இருக்கணும் அல்லது அந்த பொண்ணு பிராமண பொண்ணா இல்லாமல் இருக்கணும் ரெண்டுல ஒண்ணும் யோசிச்சு பார்த்தா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என் மனசு தப்பானு பிராமணிச்சு பார்ப்போம் என்று அக்கம்பக்கம் விசாரிச்சா கண்ம மகரிஷியனு அவர் எடுத்து வளர்க்கிறாரு விஸ்வாமித்திரனுங்கிற சத்திரியனுக்கும் மேனகை என்ற அப்சரஸுக்கும் பிறந்த பொண்ணு அதுன்னு சொல்றேன் ஆஹா பத்தியா என் மனசு தப்பு பொண்ணாதுன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு காட்சி வருது பாருங்க படிக்கிறவர்களுக்கு புல்லரிக்கும் தன் மனசு தனக்கு இவ்வளவு தூரம் கரெக்டாக வழிகாட்டுற மனுஷன் இந்த காலத்தில் யாராவது இருக்கிறானா நம்ம மனசு எப்பவுமே தப்பான விஷயங்களை பார்த்தா ஆசைப்படும் ஒரு ஆரியபவன் ஸ்வீட்டை பார்த்தா அமுக்கனா தேவையில்லைன்னு தோணும் அதை அமுக்கனா நாளைக்கே வந்து நமக்கு பிரச்சனை வரப்போது உடம்புல அப்போ அதுல தான் நமக்கு ஒரு நாட்டம் வருது எது தவறோ அதுலதான் மனசு நாட்டம் ஆறுது ஆனா துஷியந்தன் ஒரு சத்திரியன் அந்த காலத்து ராஜாக்களுக்கு இன்ட்யூஷன் எப்படி இருந்துருக்கு பாருங்க அவர்கள் வாழ்ந்த வாழ்வு அவர்கள் ஜபித்த ஜெபம் அவர்கள் செய்த வழிபாடு அவர்களுக்கு இப்படி ஒரு மூன்றாவது அறிவை மூன்றாவது கண்ணை கொடுத்திருந்திருக்கிறது அதனால அதன்படி அவன் கண்டுபிடித்து அவன் சரி நான் இவளை நிச்சயமாக மணந்து கொள்கிறேன் என்று தீர்மானிக்கிறதாக வருது அதெல்லாம் அறிவு அறிதல் அபிஜ்யா அப்படிங்கிறமே அப்படின்னு சொன்ன ஒரு கணும் கூட ஒரு கணும் கூட இது வந்து இருட்டு அப்படின்னு சொன்ன அஜானம் சமசு அப்படிங்கிறது இருட்டு இங்க ரெண்டு அர்த்தம் ஒண்ணு வெளிச்சமல்லாத இருட்டையும் அது குறிக்கும் அக்ஞான அறிவையும் அது குறைக்கும் இந்த கணமபி தமசா ஒரு கணங்கூட சூரிய வெயிலானது இருட்டோடு ஒத்து வாழ்ந்ததில்லை நீங்க ஒரு சொட்டு எண்ணெயை தண்ணியில மிதக்க விட்டீங்கன்னா எண்ணெய் தண்ணிக்குள்ள போகாது தண்ணியோட கலக்காது ஆனா தண்ணீரும் எண்ணெயும் ஒரு பாட்டில் இருக்கும் பெட்ரோலும் மண்ணெண்ணையும் கலப்பாங்க ஒரு டப்பாக்குள்ள இருக்கும் அது மாதிரி இருட்டும் சூரிய வெளிச்சமும் ஒன்றாக ஒரு இடத்திலே சேர்ந்து இருந்து எங்காவது பார்த்திருக்கிறீர்களா அது பார்க்க முடியாது அது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது மாதிரி சனப்பொழுது கூட இருள் என்ற அஜ்யானமும் ஒளி என்ற ஞானமும் ஒரு சேர இருக்காது ராமாயணத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பாருங்க ராமர் என்ன பண்றார் தன்னுடைய வாழ்நாள் முடிஞ்ச உடனே மேல போயிட்டார் வைகுண்டத்துக்கு போயிட்டார் போறதுக்கு முன்னால லவனையும் குசனையும் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் பட்டம் சூட்டிட்டு போயிட்டார் இப்போ ராமன் வந்து தசரதனுக்கு ஒரே பையன் மூத்த பையன் மீதி மூணு பேர் அடுத்தடுத்து பிறந்தவங்க ஸோ பட்டம் அவங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் லவகுசர்கள் அப்படி இல்லை ஏறக்குறைய ஒரே வயசு ரெட்டப்பிள்ள மாதிரி அதனால ரெண்டு பேருக்கும் ராஜ்யத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது அப்போ ஒரு கேபிட்டல் பத்தாவது கேபிட்டல்னு சொன்னால் தலைநகரம் அயோத்தியா அப்படிங்கிறது தலைநகரமாக இப்போ ரெண்டு பசங்க வந்துட்டாங்க அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னான் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணினா லவனுக்கு சராவதியையும் குசனுக்கு குசாவதி என்ற ஊரையும் தலைநகராக்கி நீங்கள் இந்த நாட்டை ஆளுங்கள்னு சொல்லிட்டான் ராமர் வைகுண்டம் போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் இந்த நகரத்துக்கு வந்துட்டாங்க அயோத்தியில யாருமே இல்லை இப்போ இந்த அயோத்தியாபுரியிலே ரகுவம்சுத ராஜாக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அரசாண்டு மிக அதிகமான தேஜஸை வெளிப்படுத்தி ராஜ்யலட்சுமி அங்கே பலகாலம் குடியிருந்தவள் திடீரென்று அயோத்தியை விட்டு இவர்கள் போன பிறகு என்ன ஆச்சுன்னா அயோத்தியை களை இழந்தது அப்போ அயோத்தியக்கு அதிதேவதையாயிருக்கக்கூடிய அயோத்தியா தேவதை ரொம்ப வருத்தப்பட்டாலாம் எப்பேற்பட்ட மன்னர்கள் இருந்து ஆண்ட இந்த பூமி இப்ப மசான மாதிரி ஆகி என்று சொல்லி இந்த குசண்ட்ட போய் ரகசியமா நீ வந்து என்னுடைய ராஜ்யத்துல அயோத்தியில் கொஞ்ச நாள் இருந்து ஆட்சி பண்ண இங்க கொஞ்ச நாள் இருங்க கொஞ்ச நாள் இரு கேம்ப் போனேங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அவனை சந்திக்க போனா பகல் பொழுது பூரா யாராவது அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறான் சரி பார்க்கலாம் என்று சொல்லி இரவு நேரத்திலே அவன் அந்த படுக்க போகிற போது இவன் படுக்க போகிற படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து பெண் ரூபம் எடுத்து நின்றான் எதுக்கு நின்றாள்னா விஷயத்தை சொல்லி அவன் அயோத்திக்கு வர சொல்றதுக்காக ஆனா குசன் பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டான் இது யாரோ ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து ஆசைப்பட்டு அந்த கவர் பண்ண வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டான் அப்போ என்ன சொன்னான் இந்தாமா நாங்களாம் ரகுவம்சத்தில் பிறந்தவங்க இந்திரியங்களை அடக்கியவர்கள் நாங்கள் பிறன் மனைவியை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை முதல் வேலையாக அந்த இடத்தை விட்டு காலி பண்ண போ அப்படின்னா அப்போ அவள் சிரித்து கொண்டே சொன்னாள் நீ அப்படிப்பட்டவனாக இருப்பதனால்தான் உன்னை தேடி வந்தேன் மற்ற ராஜாக்கள் மாதிரி இருந்தால் நாங்களாம் அவன் தேடி வரமாட்டோம் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி மனுஷன் பண்ணில்லப்பா அயோத்தியா தேவதை எங்களை ஒரேடி அம்போன்னு கைவிட்டு வந்துட்டீங்களே எங்க ஊரே வந்து களை இழந்து போயிருக்கிறது சில நாட்களாவது நீ அங்கே வந்து இரு என்று கேட்பதற்காக வந்தேன் என்றான் அப்போ ஒரு மிக கவர்ச்சிகரமான தேவதா சுரூபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெண் வந்து எதிரே நிற்கையிலே ஒரு சனப்பொழுது கூட அவனுடைய மனம் அங்கே செலனமடையவில்லை அதான் வந்து தமசா ஒரு சனப்பொழுது கூட அந்த அஜானம் வந்து படியவில்லை சாகம் ஏ சாக்கம் என்றால் டுதர் வித்து அர்த்தம் ஒன்றாக ஒன்று சேர்ந்து இருத்தலுக்கு வந்து சாக்கம்னு சொல்றது அதாவது பெருமாள் எப்பவுமே பிராட்டியோடு தான் இருப்பார் பிராட்டி இல்லாமல் பெருமாள் இல்லை அப்படி இருக்கிறதுக்கு வந்து சாக்க ஒன்றாய் சேர்ந்து இங்கே ஒன்றாய் சேரவில்லை நீங்க ஸ்ரீரங்கத்தில் வருஷம் ஒரு தடவை ரங்கநாத பெருமாளுக்கு துலுக்கனாட்சியாரோடு சேர்த்து சேவை பண்ணி வைப்பாங்க அந்த துலுக்கனாச்சியாரோட ரங்கநாத பெருமாள் இருக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கே ரங்கநாத பெருமாள் உச்சவர் இருக்கிற நம்பெருமாளுக்கு கையில் கட்டி விட்டுருவாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ரங்கநாத பெருமாளை ராவுத்தரா பார்க்கலாம் அந்த மாதிரி முசல்மான் வேஷம் போட்டு தலையில குள்ளா வச்சு பார்த்தா ஒன்னா நம்பர் சாஹிப் மாதிரி இருப்பாரு ஏன்னா துலுக்கனாச்சியாரோட அன்னைக்கு என் மனைவிக்கு பிரியமான ஒரு உடையில நான் இருக்கிறேன் அவ மட்டும் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கிறா அப்ப நான் மட்டும் இந்து மாதிரி இருக்கலாமா அப்படின்னு ஷேக் மாதிரி இருப்பார் கரெக்டா அதான் வந்து ஒன்று சேர்ந்து இருத்தல் மனம் இசைந்து இருத்தல் அது வந்து சாக நிவாசம் இங்கே சாகம் ஏக்கத்திர ஒரு இடத்துல கூட இந்த சூரியன் இருட்டோடு ஒன்று சேர்ந்து இருந்ததை யாரும் பார்த்ததும் இனி பார்க்கவும் முடியாதுங்கிற சாக்கம் ஏக்கத்திர ஒரு இடத்துல வஸ்தும் வஸ்தும்னா வசிப்பதற்கு அது எதிர்ப்பு முடியும்னா அனபிக்யாப்பட முடியும் வசிப்பதற்கு அறியாதவன் இருளோடு ஒன்று சேர்ந்து வசிப்பதற்கு அறியாதவன் அடுத்த பிரத்னசியே தா பிர அப்படின்னா சூரியன் அர்த்தம் நான் சொன்னேன் இந்த மயூர கவி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சூரியனுக்கு ஒரு புது புது பெயர் கொடுத்துக்கிட்டே வராருன்னு இந்த ஸ்லோகத்திலே அவர் உங்களுக்கு சொல்லி தர்ற பேரு பிரத்னஹா பிரத்னஹா அப்படின்னா சூரியன் அர்த்தம் இது வந்து பெரும்பாலும் சம்ஸ்கிருத வித்வான்களே கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இது இலக்கிய பிரயோகம் பிரத்னகாங்கிறது சூரியனுடைய பெயர் பிரத்னசியா என்றால் சூரியனுடைய ஈத்தா ஈத்தாதுனா பிரகாசம் அது ரெண்டு சேரும்போது பிரத்னசியதா அப்படின்னு வரும் அந்த ஒளி அந்த வெளிச்சம் இதெல்லாம் ஒகேபுலரி அதாவது இங்கிலீஷ் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறவனுக்கும் தெரியும் எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சவனுக்கும் தெரியும் பிஹெச்டி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தவனுக்கும் தெரியும் ஆனால் இந்த மூணு பேர் இங்கிலீஷுக்கும் வித்தியாசம் இருக்கும் என்னென்னா ப்ளஸ் டூவில் இங்கிலீஷ் பேசுகிறவன் ரொம்ப டாக் வாட்டர் ஐயோ ஐன்னு ஆனா என் பிஹெச்டி முடிச்சவன் ரொம்ப கடுநடையா பேசுவான் லார்டு மெக்காலின் ஒரு வந்து எப்போவுமே டிக்ஷனரியை பரட்ட வைக்கணும்னு ஆசை மற்றவங்களுக்கு பேசினாலும் எழுதினாலும் கட்டாமடாம்தான் பேசுவார் ஐ வாஸ் பெராம்பு அப் அண்ட் டவுன் த ரூம்லி பிக்கேண்டி அப்படின்னு என்னடா இது கட்டாமடாங்கிறார் அப்படின்னா அவர் சொல்ல வர்றது என்னன்னா நான் அப் அண்ட் டவுன் விராண்டாவது நடந்துகிட்டு திடீர்னு கேள்வி விழுந்துட்டேன் இதுதான் அவர் சொல்றது அப் அண்ட் டவுன் த ரேஷன் மேலங்களும் போய் வர்றது suddenly my சடன்லி மை பெண்டிகுாரிட்டிம் அரிசன்டாலிட்டி அதாவது நிமிட்டு இருந்தவன் கீழே விழுந்துட்டேன் அது எப்படி சொல்ல இருப்பார் அது யாருமே ஆச்சரியப்பட்டு பயந்து போவாங்க அந்த மாதிரி ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது சில பேருக்கு பிரியமா இருக்கு இவர் இதுக்காக யூஸ் பண்ணுறாருன்னா ஒரு தடவை சொன்ன வார்த்தை மறுபடியும் வரக்கூடாது அப்போ புதுசு புதுசாக ஒகாபுலரி வேணும் இல்லையா அப்போ இன்னைக்கு அதிகமான ஒகாபுலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக அறிவு அதிகமாகிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பு அதிகமாகுது ஒருத்தட்ட போய் ஒரு லாங்குவேஜ் பேசி காட்டுறீங்க தமிழோ இங்கிலீஷோ பேசும்போது நல்ல இந்த மாதிரி உயர்ந்த சொற்களை பயன்படுத்துகிற உங்களை பத்தி ஒரு உயர்ந்த மதிப்பு வரும் இல்லைன்னா கண்ணப்பண்ணு பேசிக்கிட்டு இருந்தா என்னாகும் அதான் ஒரு ஏழை பாம்பரன் வந்து ஒரு ஆஸ்தான வித்வானு வந்து ஐயா புலவரே எனக்கு உங்க மகாராஜா கிட்ட பரிசு வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்க மகாராஜா கிட்ட பரிசு வாங்கணும்னா ஒன்னும் நீ வாழ்வித்தை படிச்சிருக்கணும் வில்வித்தை படிச்சிருக்கணும் குஸ்தி படிச்சிருக்கணும் வீரத்துல சிறந்தவனா இருக்கணும் அல்லது இலக்கண இலக்கியங்கள் படிச்சிருக்கணும் கவி எழுத தெரியணும் நாடகம் எழுத தெரியணும் இதுல எதுவும் உனக்கு தெரியும் அப்படின்னாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா ஏண்டா பெரும் ஒண்ணுமே தெரியாத பையன் வந்து மகாராஜா பிரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறீ எப்படா அப்படின்னா காலில் விழுந்துட்டான் எது நீங்க மனசு வச்சா முடியாது இல்லைங்க ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அது நான் எழுதுன பாட்டுன்னு சொல்லி நான் வந்து பிரைஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஏண்டா நான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்கறேன்னு வையே அங்க எக்கச்சக்கமா அவர் கேள்வி கேட்குற வச்சுக்க ரெண்டாவது வரைக்கும் அர்த்தம் பண்ணா மூணாவது வரைக்கும் அர்த்தம் என்னான்னு முழுப்பேடா அப்படின்னா அப்போ நீங்க தான் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா இப்போ அதுவும் நானே சொல்லணுமா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு சரி நீ என்ன பண்ண மகாராஜா கிட்ட வந்து நான் நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் அங்கே போயிடுவேன் பதினொன்று மணிக்கு வா வந்து மகாராஜா பார்த்தோன்னே கை ரெண்டே இப்படி விரிச்சு கண்ணா பின்னா கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு சொல்லு அப்படின்ட்டா உடனே அதே மாதிரி முறை பதினொரு மணிக்கு வந்து கண்ணா பின்னா கண்ணா பின்னா கண்ணா பின்னா ஆரம்பிச்சுண்ணா சொல்லிகிட்டே இருக்கேன் அவன் இவர் மகாராஜா பார்த்தாரு பைத்தியத்தெல்லாம் உள்ள விட்டுறேன் வெளிய வச்சு தருங்கப்பா அப்படின்னா உடனே இந்த புலவன் பார்த்தா மகாராஜா ஒரு நிமிஷம் பொறுங்க இவர் பேர் பட்ட மாமதை தெரியுமா சகல இலக்கியங்களையும் கரைச்சி குடிச்சவருங்கிறது இவர் வாயிலிருந்து விடக்கூடிய வார்த்தையிலிருந்தே தெரியுது முகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தேஜஸ் அப்படின்னா பார்த்தா ஒன்றும் தெரியலையாப்பா அப்படின்னா அதெல்லாம் புரிஞ்சக்கூடிய மெச்சூரிட்டி நமக்கு இல்லை கண்ணா அப்படின்னா கர்ணன் அர்த்தம் கர்ணாக அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்தை சுத்த தமிழ்ல எழுதுற போது கண்ணன்னு ரெண்டு சுல்லி போடும் கண்ணாங்கிறான் வாரி கொடுப்பதிலே கர்ணனை போன்ற வள்ளலையே அப்படிங்கிறான் அடுத்து பின்னா அப்படிங்கிறான் கர்ணனுக்கு பிறகு அவனுக்கு சமமாய் கொடுத்தவன் யாருடானா யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் அப்ப அவன் பின்னன் கர்ணா பின்னா அப்படின்னு சொல்லி கர்ணனே கர்ணனுக்கு பின் வந்த யுதிஷ்டிரவே உங்களை புகழ்ந்து சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய நற்குணங்களுடைய மிகுதியானது அவனை பேச விடாம தடுக்குது அங்க பாட்டு அங்கேயே சிக்கிக்குச்சு அப்படின்ன உடனே அவன் ஒரு லட்சம் பொண்ணு எடுத்து கொடுத்தானா அப்படின்னு தமாஷா கதை சொல்லுவாங்க இப்படி ஒரு ராஜா கிட்ட ஏமாற்ற முடியும் ஒரு நாள் ஏமாற்ற முடியும் எல்லா ஏமாற்ற முடியுமா அதான் நிறைய அதிகப்படியான சொற்கோர்வைகள் அதாவது வகைப்றி தெரிஞ்சுக்கணும் இந்த பிரத்ன பழைய கால தமிழ் இலக்கியங்களில் இந்த வட சொற்கள் அதிகமாகவே பயன்படுத்தப்படுகின்றன நீங்க சித்தர்களுடைய பாடல் எடுத்துக்கங்க வைத்திய புஸ்தகங்கள் எடுத்துக்கோங்க அதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்பவே பயன்படுத்தப்படுகின்றன அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அது புரியும் பிரத்ன சேதா வாரத்தையை வச்சு இங்கே ஒரு விளையாட்டு விளையாடுறாரு ருச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு டேஸ்ட் உங்க விருப்பம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று வெளிச்சம்னு ஒரு அர்த்தம் சூரியனுடைய வெளிச்சத்துக்கும் ருச்சின்னு பேரு உங்க டேஸ்ட் இருக்குதே இப்போ ருச்சின்னு ஒரு ஹோட்டலுக்கு பேர் வச்சிடறான் அது மாதிரி உங்க விருப்பம் என்னவோ அதுக்கும் ருச்சின்னு அர்த்தம் ருச்சிவோ ருச்சி ரீவ அப்படின்னு உங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ப ருச்சிதய்தையே அந்த ஆசைப்பட்ட பொருள்கள் கிடைக்கும்படி அந்த சூரிய பகவான் அருள் செய்வாராக அப்படின்ற அப்போது ருச்சி அப்படிங்கிறது சூரியனுடைய ஒளியை குறிக்கும் முதல்ல அதுக்கப்புறம் ருச்சி இவனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ருச்சிதஸ்யாத்தையேனா விரும்பப்பட்ட பொருள்கள் கிடைக்கட்டும்னு அர்த்தம் ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தம் இந்த காளிதாசன் வந்து ரகுவம்சத்துல மங்கள சுகமா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கான் அந்த ஸ்லோகம் சினிமாவில் கூட வந்திருக்கு சலங்கை ஒலின்னு ஒரு படம் கமலஹாசன் பரதநாட்டியம் ஆடுவோம் அந்த படத்துல ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாலே இந்த சுலோகத்தை சொல்லுவான் வாகர்த்தாவிவ சம்பிரித்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பித்தரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வர அப்படின்னு சொல்லும் பொருளும் போல் இணைந்து நிற்கும் பார்வதி பரமேஸ்வரர்களே அந்த சொல்லியது பொருள் எது என்று எனக்கு புரிந்து கொள்வதற்காக பார்வதி பரமேஸ்வரன் ஆகிய தங்களை நான் வணங்குகிறேன் இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இதில் கடைசியில் பார்வதி பரமேஸ்வரவுன்னு முடியுது இதை பார்வதி பரமேஸ்வரவுன்னு சொன்னீங்கன்னா பார்வதியையும் பரமேஸ்வரனையும் வணங்குகிறேன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் அந்த சினிமாவில் எப்படி சொல்லுவான் அந்த எஸ்பி பாலஸ்வரோடையும் பாழும்போது பார்வதி இப்போ ரமேஸ்வரவும் ஓடிவான் இத சில பேர் வந்து பதச்சேதம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதிப்பார்வதியின் கணவன் அர்த்தம் ரமேஸ்வரம் ரமையாகிய மகாலட்சுமியின் கணவன் அர்த்தம் பெருமாளையும் வணங்குகிறேன்னு அர்த்தம் அப்ப ஒரே சொல்லுதான் கொஞ்சம் வார்த்தைய இப்படி மாத்தி போட்டுட்டீங்கன்னா அது அர்த்தம் மாறி போகுது அதான் வந்தே பார்வதி பரமேஸ்வரங்குறதுல வந்தே பார்வதிப்ப ரமேஸ்வரவ் அப்படின்னு பிரிச்சா நான் பார்வதியின் மணாளனாகிய சிவனையும் வணங்குகிறேன் ரமையாகிய மகாலட்சுமியின் கணவனாகிய பெருமாளையும் வணங்குகிறேன் எதுக்கு நான் சொல்லும் பொருளும் போல இணைந்திருக்கும் அந்த சிவ சொல்லும் பொருளும் எனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வணங்குகிறேன் சமக்காரமா காளிதாசன் பண்ணின ஒரு வேலை வாகரத்தாவி வாகரத பிரதிபத்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர அது மாதிரி இங்கே ருச்சி உங்களுக்கு அர்த்தம் ருச்சி ரீவ ருச்சி இவைனா விருப்பம் போலே நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ இப்போ சில ஹோட்டல்களில் அன்லிமிட்டெட் ஃபுட்டுன்னு போட்டிருப்பான் அன்லிமிட்டெட் ஃபுட்டுன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்குங்க சாம்பார் எத்தனை கரை நீங்கள் ஊற்றுவீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுங்க சாதம் எவ்வளவு போடுவீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுங்க ரசம் எவ்வளவுங்க போடுவீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுங்க இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் யோ எல்லாம் உனக்கு என்னென்ன வேணுமோ அவளை போடுவாங்க போய உள்ள அடுத்த உன்னை கவனிக்க வேண்டாமா நானே அப்படின்றான் கல்லாபடியில் அதுதான் ருச்சி உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அப்படின்ற இந்த விஷயத்துல ஆயுர்வேதத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தேவையானது மெட்ராஸில் பனங்கள் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்கு மாம்பழத்தில் அதுக்கு ஏன் இப்படி பேர் வந்ததுன்னா பனகல் மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த பனகல் மகாராஜா வந்து ஆயுர்வேதத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர் இந்த நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க அல்லோபதி அதிகமாக பரவும்படி செய்த போது இவர் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் படித்தார் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா எஸ்மின் தேசே ஹி யோ ஜாதக தஸ்மை தத் ஜவுஷதம் ஹிதம் ஒருவன் எந்த ஊரில் பிறக்கிறானோ அந்த ஊரிலே விளையக்கூடிய மூலிகைகளை வைத்து செய்யப்படும் மருந்து அவன் நோய்களுக்கு ஏற்றது இப்ப தமிழ்நாட்டில் ஒருமலுக்கு ஜப்பானில் செய்த மூலிகைகளால் மருந்து வந்துச்சுன்னா அப்போதைக்கு நோய் குணமாகற மாதிரி இருக்கும் சைடு எஃபெக்ட் வரும் பின்னால ஒரு பிரச்சனைகளை கொண்டா மாட்டிவிடும் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அவர் படித்தார் படிச்சுட்டு ஆகா எவ்வளவு அற்புதமான ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார்கள் நம்ம நாட்டுல சித்த வைத்ததுக்கு குறைவா ஆயுர்வேதத்துக்கு குறைவா அப்படி இருக்கிற போது இந்த மக்கள் கேப்சூலுக்கும் மாத்திரைக்கு இன்ஜெக்ஷனுக்கும் அடிமையாகி பல சைட் எஃபெக்ட்ஸுக்கு அடிமையாகிறார்களே என்று பயந்து தன் சொந்த செலவிலே ஆயுர்வேதிக் காலேஜ் ஒன்று ஆரம்பித்த காலேஜ் ஆரம்பித்து இந்த ஏற்றுச்சுவடிகளிலே அழிந்து போகக்கூடிய இரகசியங்களையெல்லாம் அவர் வெளிச்சிட்டு கொண்டு வந்தார் இன்றைக்கி ஆயுர்வேதிக்கு புக்ஸ் நிறைய கிடைக்கிது நீங்கள் வந்து தஞ்சாவூர் சரபோஜ் லைப்ரரிக்கு போனாலும் சரி இல்லை பிரபலமான புக்ஷாப்ஸுக்கு போய் ஆயுர்வேதிக் செக்ஷன் எனக்கு வேணும்னா நூற்றுக்கணக்கான புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எழுச்சுவடிகளில் எழுதப்பட்ட பாடல்கள் அதுக்கு அர்த்தம் செயல்முறை விளக்கத்தோடு இருக்கு இது நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் பனகல் மகாராஜா அவர் அந்த காலேஜை ஆரம்பிக்கலைன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்காது அதனால் அவரை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக தான் பனகல் பார்க்குன்னு அவர் பேரால் அதை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்களேன் அந்த புண்ணியவானுடைய பேர் பரவட்டுமே அந்த ஆயுர்வேதிக்கில் அவர் வந்து ரொம்பவும் தேர்ச்சி அடைந்தவர் தன் நோய்களுக்கு ஒரு நாளும் வந்து அவர் அலோபதி மாதிரியே சாப்பிட மாட்டேன் அவ்வளோ தூரம் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர் அதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்ன ஒரு மனிதனுடைய உடம்புக்கு வைத்தியம் பார்க்கணுன்னா அவன் சாப்பிடுகிற உணவு அல்லது அவன் பிறந்திருக்கிற பூமிக்குள்ளே விளைந்திருக்கிற தாவரங்கள் அதுதான் அவனுக்கு முதல்ல ஈஸியாக ரியாக்ட் பண்ணணும் அது ஒத்துக்கலேன்னு சொன்னால் தான் வேறு நாட்டு மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிடணும் அதுபோல் இங்கே ருச்சி ரீவை உங்கள் தேவைக்கு சூரிய பகவான் உங்களுக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னா சந்திரமண்டலத்தில் எனக்கு ஒரு ஏக்கர் கொடுப்பான் அப்படின்னா எனக்கு சந்திரமண்டலத்துக்கு ஒரு ஆசை இல்லையே அமெரிக்காவில் இப்போவே சந்திரமண்டலத்தில் நிலம் ஊற்றுறாங்களா பிளாட்டு ஏகப்பட்ட ஃப்ளாட்டு விற்பனை ஆகி போச்சான் ஒரு ஏக்கர் வந்து ஆயிரத்து ஐநூறுரூபா தான் உங்களுக்கு வேணும்னா அமெரிக்காவில் யாராவது ரிலேஷன் இருந்தால் அவங்களுக்கு பணம் அனுப்பி போய் நீங்கள் புக் பண்ணலாம் ஏகப்பட்ட ஏ வந்து புக் ஆகி போச்சான் சீக்கிரமே சந்திரமண்டல இவங்க போய் அவங்க இறங்க போகிறாங்களா இங்கே உள்ளூரில் ப்ளாட்டு போட்டு வித்தது பார்த்தாதுன்னு இங்கே அவங்க ஒரு பிளாட்டு ரெண்டு பேருக்கு கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இப்போ சந்திர மண்டலத்தில் ஃப்ளாட் இப்போ நம்ம போல ஒரு ஆளுக்கு சந்திர மண்டலத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் வரம் கொடுத்தா அது நம்ம உடைய தேவைக்கு ஆகாது என்னுடைய விருப்பத்துக்கு என்ன தேவை எனக்கு காலையில் இட்லி தேவை மதியான சாம்பார் டீ தேவை கோதுமை தோசை தேவை நான் உடுத்தது எங்க நாட்டு ட்ரெஸ்ஸா இருக்கணும் எனக்கு வேண்டியது இந்திய நாட்டு பொண்ணு அப்படிப்பட்ட தேவைகள் தான் என் தேவைகள் அது என்னங்கிறது சூரிய தெரியும் அதான் சொல்ற ருச்சி ரீவைதே ருச்சி தசிய அப்படி விரும்பப்பட்ட பொருள்களுடைய அந்த பொருள்களுடைய அவைலபிலிட்டி உங்களுக்கு கிட்டட்டும் சூரிய உங்களுக்கு அது ஏற்படட்டும் அப்படிங்கிற வார்த்தை தான் வருது ஆப்தம் என்றால் கிடைத்தல் அப்போ அது உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு பார்க்குற பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னா ஈஸியாக எந்த லாங்குவேஜ் ஒரு வார்த்தைக்கும் உருவாகக்கூடிய இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஈக்ஷா அப்படின்னா பார்த்தல் அதுதான் அதுல இருந்துதான் பரீட்சா வந்திருக்குது பிரதீக்ஷா பிரதீட்சான எதிர்பார்த்தல் பரீட்சான எக்ஸாமினேஷன் தாத்து அடிப்படையில் என்னடான ஈக்ஷா அப்படி வரணும் இப்ப வந்து ஒருத்தர் வந்து காஞ்சி பரமாச்சாரியர் கேட்டாரா எங்க அரிய சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்களே ஒரு நல்ல தெய்வத்தை பற்றி பழமொழி சொல்லும்போது வாயில மண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்களே யாருங்க அந்த பிள்ளைலாம் சொல்கிறது மங்களமே இல்லை அமங்கலமாக இருக்குதுங்க இப்படிலாம் பழமொழி எழுதுறாங்களா அப்படின்னு நான் அரிய சிவனும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஆனால் அறியாதமன் வாயில மண்ணுன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லா ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது அகிம்சாபூர்வமாக இல்லையே அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் நீ ஏங்க அப்படி அர்த்தம் பண்ணுறீங்க வாயில மண்ணு போட்ட பழக்கம் போது ஒரே மண் மண் உலகம் உலகங்களும் தெரிஞ்சது உலகத்தை மண் சொல்லு பழக்கம் அறியாதவன் மண் அறியாதவனுடைய வாயிலே மண் அப்படின்னா சகல உலகங்களும் அவனுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க நீ பாட்டுக்கு அறியாத வாயில் மண்ணுன்னு ஏன் அப்படி கொச்சையாக நினைக்கிறேன் எதுவும் நல்லதான் நினச்சி பழக அப்படின்னா அப்போது உங்களுக்கு புத்தி ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா உங்கள் கையில் என்ன வார்த்தை கிடைச்சாலும் டக்குன்னு அதை போட்டு பெரட்டி அதுக்கு வேறு விதமாக அர்த்தம் சொல்லிடலாம் இதான் வந்து நாவன்மை அப்படிங்கிறது சாமர்த்தியம் அது ஓரளவு நமக்கு வேணும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஜாதகத்தை முதல்ல பார்க்குற போது லக்னம் சுத்தமாக இருக்கான்னு பார்ப்போம் லக்னத்தில் பாவகிரகம் இருக்குமானா சமத்காரமாக பேச வராது லக்னத்தில் சுத்தமாக இருந்து எந்த விதமான இல்லைன்னு சொன்னால் வாசாலமாக பேச்சு வரும் இப்போ மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ் இருக்கிறான் புரோக்கர்கள் இருக்கிறாங்க பாக்கியமார்கள் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க எல்லாம் பேச்சில் தானே ஜெயிக்கிறாங்க நடைமுறை வாழ்க்கையில் பேச்சு திறமை என்பது அவசியம் அது வந்து உங்களுக்கு வரணுங்கிறதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார் ஆப்தையே எல்லாம் கிடைக்கும்படியாக அந்த ஆப்த்தி என்ற சொல் எப்படி எல்லாம் பரிணமிக்கிறதுங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன் அப்படினா உங்களுக்கு வஸ்துனா வஸ்து அதாவது அந்த மாதிரி வஸ்துன்றால் விருப்பப்பட்ட பொருள்கள் என்னென்ன பொருள் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஃபாரின் மேடு குட்ஸ் வேணும் அப்படின்னு சில பேர் சில பேருக்கு வெளிநாட்டு முகம் மாறும் பேனா முத கொண்டு ஃபாரின்லேருந்து கிடைக்கணும் அப்படி ஒரு ஆசை இருக்கு அதனால என்ன பண்ணா இந்த குபேர் பசாரில் உங்களுக்கு என்ன நாடு வேணுங்க அந்த சீல் குத்தி கொடுத்துட்றேன்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கான் மேட் இன் சைனா மேட் இன் ரஷ்யா மேட் இன் வியட்நாம் அதனால உள்ளூர்லையே இங்கே தயார் பண்ணி எங்கள் மேட்டுப்பாளையத்தில் தயார் பண்ணி இல்லை எல்லாம் பேனாவாகனாலும் சரி ஸ்டாப்லர் ஆனாலும் சரி அதுக்கு சீல் குத்துறதுக்குன்னு ஒரு ஃபேக்டரி உங்களுக்கு என்ன நாடு வேணும் தெய்வம் வரும் கேட்குற மாதிரி கேட்பான் என்ன நாடு வேணும் குத்துறான் மேட் இன் சைனா மேட் இன் ஜப்பான் மேட் இன் அமெரிக்கா அப்படி குத்துனா தான் மேட் இன் இண்டியான்னு மட்டும் ஒரு பேர் வாங்க அதனால் இப்படி உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்குமானால் உங்களுக்கு அந்த மாதிரி பொருள் கிடைக்கும் அல்லது இல்லைங்க நான் தேசப்பெற்ற உள்ளவன் எனக்கு இந்திய பொருள் தான் வேணும்னா இந்திய பொருள் கிடைக்கும் சில பேர் எனக்கு தெரிஞ்சு இஷ்டப்பட்ட ஒரு சேலை எடுக்க போய் நேரு இருக்கிற அத்தனை சேலை கடையிலையும் புகுந்து ஒவ்வொரு கடையில் நூற்றி இருபது சேலை எடுத்து போட்டு பிரித்து போட்டு திரும்பி வந்து சோகமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு கடையில் கூட நான் ஆசைப்பட்ட சேலை வச்சிடல ஒரு பயில இவங்க சேலை கிடைக்காமல் மட்டும் வரல அத்தனை கடையில் இருக்கிற அந்த சேலை எடுத்து போடுறானே அவனுடைய வசவையும் சாபத்தையும் வேற வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இது கடையை விட்டு வெளியே போனோடனே ஆமா இந்த முகரைக்கு இதுக்கு மேலே சேலை வேணுவ அப்படின்னு வந்து காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பொருள் கிடைக்கணுங்கிற பிராப்தம் இல்லை ஒரு சாதாரண சேலை விஷயத்துல ஒரு பிளவுஸ் விஷயத்துல ஆசை நிறைவேற மாட்டேங்குது ஒரு பொண்ணு விஷயத்துல ஒரு மாப்பிள்ளை விஷயத்துல ஆசை நிறைவேற மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஆசைகளை தான் வந்து வஸ்து அப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க அஸ்து என்றால் நடக்கட்டும் அதாவது இந்த பொருள்கள் கிட்டுதலாவது உங்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிறாரு அதாவது பொருள்கள் கிட்டட்டும்னு சொல்றது ஒண்ணு பொருள்கள் கிட்டுதலாவது உங்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிறது பிராப்தி அதாவது இந்த தினப்பலன் போடும்போது தினத்தந்தியில என்ன பண்ணுவான் அற்பப்பொருள் சோரம்னு போடுவான் அற்ப பொருள் சோரம்னா சின்ன பொருள் திருட்டு போகுதுன்னு இருக்கு ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளர் போகும் பேனா மூடி மட்டும் காணா போகும் அல்லது மூடி உங்கள்கிட்ட இருக்கும் பேனா மட்டும் காணா போகும் சில பேர் போஸ்ட் ஆஃபீஸில் எழுதுறதுக்கு பேனா கடைப்பாங்க இப்ப முன் யோசனையா மூடியை உருவிட்டு பேனாவை கொடுப்பான் எனக்கு இது கிடைச்சா போதும் என்கிட்ட மூணு ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் விட்டு போயிடுவான் அப்போ அற்பொருள் சோரம் நீங்க மூடியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எடுத்தா பிள்ளை இப்படி எவனால் பேனா மட்டும் கிடைக்காதா அப்படி நீங்க அடைய வேண்டியதான் அதே மாதிரி சில சமயத்தில் சொல்லுவான் அற்ப பொருள் லாபம் அப்படிமா சின்ன பொருள் கிடைக்கும் அதான் பிராப்தி தினப்பள்ளனில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இன்று சிறுதன பிராப்தின்னு போட்டுவான் சிறு தன பிராப்தின்னா கொஞ்சம் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு பஸ் வேகமாக கிளம்பி போகிற நேரத்தில் ஒரு அவசரமாக தொத்தி ஏறான் அவன் ஏறி பஸ் போன பிறகு பஸ்ஸு கிளம்பிடுத்து போச்சு அது எடுத்து பார்க்குறீங்க ஒரு ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருக்கு சரி சிறு தனப்பிராப்தி அவன் ஏறி பரிசை காணாமன்னு சொல்லி கண்டறிட்டா ஏச்சி வாங்க போகிறான் இறங்க போகிறான் அது அவன் தள்ளவிது அது அரியாமுத்துல தான் நடக்க போகுது அதுக்குள்ளே நமக்கு தனப்பிராப்தி ஆகி போச்சு இல்லை இப்போ அதனால அந்த மாதிரி சிறு தன பிராப்தி சின்ன தொகை கிடைத்து விட்டதுன்னு சொல்றான் கிடைத்தலும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பொருள்கள் உங்களுக்கு நடக்கட்டும் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு பெற்ற தாய்க்கும் மனசு வராது தகப்பனுக்கும் மனசு வராது உங்க வாத்தியார்பாழ்த்த மாட்டார் யாரும் வாழ்த்த மாட்டாங்க அவ்வளவு நிறைஞ்ச மனசோட ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அப்படியே வாழ்த்து மனந்திறந்து கொட்டுறாரு கொட்டாருன்னா சாமானியப்பட்ட மனுஷன் இல்ல சூரியனை நேரில் பார்த்து அருள் பெற்றவர் அத்தியம் யான் அபிஷபி தமசா சாக்கமே அஸ்தோ இன்றைய உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் எடுமடித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கையில் நோட்டீஸ் கொடுத்துருக்கு அதை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் நாளை கழித்து அதாவது வெள்ளிக்கிழமை கனிகாபுரமேஸ்வரி கோவிலில் அதில் போட்டிருக்கிற நேரத்துக்கு சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வைஷாலபதிய திரு எஸ் ஜி புருஷோத்தமன் அவருடைய உபயமாக என்னுடைய சிறப்புச் சொற்பொழிவு நிகழ இருக்கிறது பன்மொழி அறிவும் பரிமுக கடவுளும் என்ற தலைப்பில் பேசுகிறேன் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அது ஒரு லிங்க்விஸ்டிக் லைட்டனிங்காகவும் இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெக்சராகவும் இருக்கும் மாணவர்கள் அறிவு விருத்தியிலே நாட்டம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவங்களையும் கூட்டிடுவாங்க அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அதுக்கப்புறம் நாளைக்கு மட்டும் சுந்தரகாடு நடக்கும் சனிக்கிழமை லக்ஷ்மி சவசரம் இங்கே நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம செட்டிக் கோவிலில் முன்பு போல நாளையரத்துக்கு சந்திக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லா சொருப்புகளும் செட்டி கோவில் எடுக்கும் என்று கூறி நடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமந்த் நாராயணன்